ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمد عبده ورسوله صلى الله عليه وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا اما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب صدق الله العظيم سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقده من لساني يفقهوا قولي علوت ارلالن هجرت انبديون இணையற்ற இறைவன் எல்லாம் அனைத்து அலக்துமும் ஈருலக தலைவர் முகமது முஸ்தபாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வழிமுறைகளை அன்பன்வாக பின்பற்றிய சகாபாக்கள் தோழர்கள் யாமத் வரை வரக்கூடிய மோமினான முஸ்லீமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக புனிதமான ஜுமாவின் கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹின் மாளிகையில் ஒன்று கூடி இருக்கும் அல்லாஹி நல்லே அன்பு சகோதரர்களே முதலாவதாக படைத்த நாயன் அல்லாஹ் ரபு ஜலாலு எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் இறையச்சத்துடன் எமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுமாறு முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன் அல்லாஹின் நல்ல அன்பு சகோதரர்களே சென்ற இரண்டு மாதங்களுக்கு ஒரு மாதங்களுக்கு முன்னால் நடந்த ஹொத்துபாவின் தலைப்பாக அபிவிருத்தி பரக்கத்து உண்டாகுவதற்கு என்ன சொல்கிறது புரான் என்ன சொல்கிறது என்ற சில விஷயங்களை பார்த்தோம் அதன் தொடரிலே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே சென்ற ஹொத்துபாவில் அதிகமாக ஓதுவதன் காரணமாக அதிகமாக பாவ மன்னிப்பு தேடுவதின் காரணமாக அல்லாஹு மகானுகு தாலாஸ்களை அபிவிருத்தி உண்டாக்குகிறான் அரியா புறத்திலே நினையாபுரத்திலே அல்லா நமது தேவைகளை பூர்த்தி செய்து தாரான் அல்லாஹுடைய உதவியும் பரக்கத்தும் நம்மை விட்டு தூரமாக நம்முடைய பாவம்தான் அடிப்படை காரணம் என்ற விடயங்களை நாம் பார்த்தோம் கண்ணியத்துக்குரியவர்களே என்று நாம் நம்ம அதிகமான மக்கள் சொல்லக்கூடிய பிரச்சனை தெரியுமா என்னிடத்தில் எனக்கு தேவையான போதுமான வருமானம் என்னிடத்திலே இல்லை எனக்கு கிடைக்கக்கூடிய சம்பளம் கூலி போதுமானதாக இல்லை எனக்கு வரக்கூடிய வருமானத்தை வைத்து என்னுடைய வாழ்க்கை சரியான உரையிலே அமைத்துக் கொள்ள முடியாமல் எவ்வளவு சம்பாதித்தாலும் போதுமன்ற நிலைமை வராமல் போதாது போதாது என்ற அதே நிலைப்பாட்டிலே அதே முறை அதே முறையிலேயே ஒவ்வொருவரும் சொல்லிக்கொண்டிருப்பதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அன்பு சகோதரர்களே அல்லா நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த நேமத்துகள் அருக்குறைகளில் அபவிருத்தியும் பறக்கத்தும் உண்டாக வேண்டும் என்றால் நமது அல்லாஹு சுபகான எந்தெந்த தேவைகளை அல்லா நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறானோ அந்த தேவைகள் பூர்த்தியாகுவதற்கு கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அல்லாஹு குறைந்த வருமானத்தில் இருந்தும் நிறைவான தேவைகளை அல்லாஹு பூர்த்தி செய்து கொடுப்பதை பார்க்கிறோம் அருமை சகாதாக்கள் இந்த இஸ்லாம் சொல்லக்கூடிய சரியான அந்த வழிமுறைகளை பின்பற்றியதன் காரணமாக தமது வாழ்நாளில் எத்தனையோ மறைமுகமான அல்லாவுடைய உதவிகளை அவர்கள் அடைந்து கொண்டார்கள் என்பதை சரித்திரத்திலே படித்துக் கொண்டிருக்கிறோம் அன்பு சகோதரர்களே சகாபாக்கள் மட்டுமல்ல சகாபாக்களை பின்தொடர்ந்து இன்று வரையும் வந்தவர்கள் எல்லாம் எத்தனையோ பேர்கள் எத்தனையோ ஸ்தாபனங்கள் எத்தனையோ நிறுவனங்கள் இன்று அல்லாஹுக்கு பொருத்தமாக செயல்படுவதன் காரணமாக அல்லாஹ் அவர்களுடைய தேவைகளை மறைமுகமாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார் அன்பு சகோதரர்களே இஸ்லாம் நமது தேவைகளை ஆக்கிக் கொள்வதற்கு நமது வருமானங்களில் நமது பணங்களில் நமது சொத்துகளில் நமது குழந்தைகளில் அபிவிருத்தி உண்டாகுவதற்கு சில காரணிகளை சொல்லி இருக்கிறது அதில் தான் அதிகமாக இஸ்தகபார் செய்வது அதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு முக்கியமான காரணம் தான் தக்குவா எந்த மணி நேரத்தில் தக்குவா இரையச்சம் இருக்கிறதோ அல்லாஹ் மகாத்தாலாம் அல்லூர் நினை புறத்திலே அவனுக்கு நினைத்து விருக்க மாட்டான் அந்த நினைக்காத விதத்தில் அல்லாஹ் பலவிதமான ஏற்பாடுகளை பலவிதமான ரிஸ்களை அவனுடைய தேவைகளை அல்லாஹு சுபகான பூர்த்தி செய்து கொடுக்கிறான் தனியத்துக்குரியவர்களே அது மட்டுமல்ல சுபகான பிரச்சனைகளிலிருந்து தீரக்கூடிய வழி கடன் பிரச்சனையா நோய் பிரச்சனையா அல்லது வருமான பிரச்சனையா அல்லது இது போன்ற ஏனைய பிரச்சனைகளா இந்த பிரச்சனைகளுக்கு வழிமுறையும் அல்ல இந்த தக்குவாவிலே தான் வைத்திருக்கிறான் என்று சொன்ன சகோதரே வெறுமனும் வெறுமனையை விபாத செய்வதல்ல ஹஜ்ஜ மட்டும் செய்வதில்லை அடிக்கடி உமரா செய்து கொண்டிருக்கிறார் இவர் தக்குவா உள்ளவரா என்று சொன்னால் அன்புள்ள சகோதரர்களே உண்மையான முத்தகை உண்மையான தக்குவாதார் யார் தெரியுமா தக்குவா என்பது ான் அடுக்கும்பி சொல்லாம் இலாம் தடுக்கிறது லஞ்சம் எடுக்க வேண்டாம் இஸ்லாம் தடுக்கிறது வட்டி கூடாது இஸ்லாம் சொல்கிறதே அன்பு சகோதரர்களே இன்று பார்க்கிறோம் ஒரு விதத்திலே செய்கிறார்கள் இன்னொரு மறைவான அதிகமான மக்கள் நிறைய பாவத்தில் குறிப்பிட்டு சொல்ல போனால் வட்டி என்ற மோசமான பாவத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருப்பதை நாம் பார்த்துக்கொண்டிருக்கிறோம் அன்பு சகோதரர்களை அல்லாஹ் நல்லறியார்களே சொல்லூடியவர் வட்டி எடுத்தார் என்றால் இவர் சொல்கிறார் ஆனால் இவரிடத்திலே தக்குவா இன்னும் வரவில்லை ஹஜ்ஜி செய்யக்கூடியவர் இடங்களை அவர் சூறையாடுகிறார் என்றால் அவர் நன்மை செய்யக்கூடியவர் ஆஜிதான் என்றாலும் அவர் இன்னும் ஒரு தக்குவாதாரியாக மாறவில்லை அன்பு சகோதரர்களே ஜக்காத் கொடுக்கிறார் ஒரு புறத்திலே இன்னொரு புறத்திலே அவர் லஞ்சம் கொடுக்கிறார் லஞ்சம் எடுக்கிறார் என்றால் அவர் ஜக்காத் கொடுக்கக்கூடிய நன்மையான காரியத்தை செய்தாலும் இன்னும் தக்குவா அவரிடத்திலே வரவில்லை கஷ்டமான நேரமாக இருக்கட்டும் அல்ல செய்ய வேண்டாம் என்று சொல்கிறானே அதை தவிர தக்குவாதாரிகள் இருக்கிறோம் பாவங்களுக்கு நடக்கக்கூடிய நன்மை செய்யக்கூடிய நம்ம எத்தனை பேர்கள் இருக்கிறோம் அன்பு சகோதரர்களே முன் சஃபிதை நின்று தொழுகிறார்கள் ஆனால் அவர்கள் பேங்குடன் சம்பந்தம் வட்டியுடன் சம்பந்தம் அவர்கள் லோன் சம்பந்தம் அவர்கள் இன்னும் எத்தனையோ பாவங்கள் ஹராமான முறையிலே அவர்கள் அவர்கள் பொருளீட்டுகிறார்கள் சம்பாதிக்கிறார்கள் இவர்கள் தொல்லக்கூடியவர்கள் என்று மக்கள் பார்க்கிறார்கள் ஆனால் அல்லாஹிடத்தில் இவர்கள் தக்குவாதாரிகள் அல்ல அன்பு சகோதரர்களே எதனால தான் அல்லாஹு தாலா தக்குவா இல்லாதவர்கள் அவர்கள் தக்குவா இல்லாத முறையில் ஈடுபடக்கூடிய பின்னார் லஞ்சம் கொடுக்கக்கூடிய அப்படியாப்பட்டவர்களை லான செய்திருக்கிறார்கள் சபித்திருக்கிறார்கள் அதே மாதிரி அல்லாஹு தாலா சொல்கிறான் வளர்ப்பான் வட்டியை அல்லா அழித்து போடுவான் வட்டி எடுத்து யாரு கொடி கட்டி பறக்கிறார்களோ இது நிரந்தரமானதல்ல அன்பு சகோதரர்களே இவர்களுடைய சொத்திலே கிடைக்காது வருமானம் பெரியதாக இருக்கும் பல வாகனங்கள் இருக்கும் பல தோட்டங்கள் இருக்கும் ஆனால் இங்கே பாவம் சம்பந்தப்படுவதின் காரணமாக அல்லாஹ் அதிலே பறக்கத்தை எடுத்துகிறவன் மாறாக அல்லாஹ் சில காலங்களில் அவைகளை அழித்து அல்லாஹ் இவர்களை பிச்சைக்காரலாக மாற்றிவிடுவான் அன்பு சகோதரர்களே இந்த அல்லாவுடைய வாக்குறுதியை நம் சமூகத்தில் எத்தனையோ இடத்திலே நாம் கண்டுகொண்டு தான் இருக்கிறோம் என்றாலும் அன்பு சகோதரர்களே எத்தனையோ நல்ல காரியங்களை செய்கிறோம் நாம் எத்தனையோ ஹஜ்ஜிகள் செய்கிறோம் நாம் நல்ல தான தர்மங்களை செய்கிறோம் ஆனால் சில இடைநேரங்களில் பாவம் என்று வரும் இதை அதையும் துணிந்து செய்து விடுகிறோம் இவர்களுடைய நன்மைகள் பாலாகி விடுகிறது அல்லாஹ் அல்லா சொல்லும்பொழுது அந்த கிராமவாசிகள் தக்வாவுடையும் கொண்டு தக்வாவுடன் இறையச்சத்துடன் அவர்கள் வாழ்ந்திருப்பார்கள் உள்ளால் திறந்து விடுவோம் அன்பு சகோதரர்களே வானத்துடைய பரக்கத்தால் என்ன தேவையான நேரத்துக்கு மழை பொழிவது தேவையான நேரத்துக்கு வெயில் கிடைப்பது தேவையான நேரத்துக்கு நமக்கு தேவையான சூழ்நிலைகள் சூழ்நிலை அதாவது அதாவது சூழல்கள் உருவாகுவதே இது மானத்திலே உண்டாகக்கூடிய தேவையான தண்ணீர் கிடைப்பது நமக்கு நம்முடைய வியாபாரத்திலே நமக்கு தேவையான போதுமான அளவுக்கு வருமானங்கள் உண்டாகுவது அதுபோன்று நமக்கு விவசாயங்கள் நல்ல முறையிலே உருவாகுவது நமது தோட்டம் துறவுகள் சிறப்பான முறையில அமைவது இதெல்லாம் பூமியுடைய பரக்கத்தாக இருக்கிறது இது யாருக்கெல்லாம் கொடுக்கிறார் அவர்கள் அவர்களுக்கு சொல்லப்பட்ட அல்லாவுடைய கடமைகளை அல்லாவுடைய கடமைகளை சரியான முறையில அவர்கள் நிறைவேற்றி இருப்பார்கள் அவர்களுக்கு அல்லா பரக்கத்துகளை உண்டாக்கி கொடுப்பான் ஒரு சகாபி கழிப்பதற்காக செல்கிறார் அங்கே அவருக்கு ஒரு எலியின் மூலமாக அல்லா பதினேழு உண்டாக்கி தங்கிய நாயனங்களை ஒரு தனக்கு நேசம் வர்களுக்கு தான் விரும்பக்கூடியவர்களுக்கு தான் அன்பு செலுத்தக்கூடியவர்களுக்கு அல்ல மறைமுகமான முறையிலே அல்ல அவர்களுக்கு ரிஸ்களை கொடுப்பார் அது எந்த புறத்தில் இருந்து வரும் ஏற்பாடு செய்து ஏற்பாடாகிவிட்டதா எனக்கு இப்படி ஒரு வருமானம் ஏற்பாடாகிவிட்டதா என பணத்தினால் தேவைகள் பூர்த்தியாகிவிட்டதா என்று அவரேபுரத்தில் அல்லா அவர்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்து கொடுப்பான் நிபந்தனை முன்னால் இருந்தாலும் சரி எல்லா நேரத்திலையும் என்னுடைய என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் தெரியாமல் வட்டி வாங்கிவிடலாம் யாருக்கும் தெரியாமல் ஒரு செக் ஓடி போட்டு ஒரு எனக்கு தந்துவிடும் என்று சொன்ன சொன்ன சொன்ன ஆடுகள்ந்த சொந்த உன்னுடைய பார்த்து கொண்டா இருக்கிறார் உன்னுடைய எஜமான உன்னை பார்க்கவில்லையே எனவே ஒரு ஆட்டை எனக்கு தந்துவிட்டு உன்னுடைய யஜமான ஓனாய் சாப்பிட்டு விட்டதாக சொல்லு என்று சொன்னார்கள் உடனே என்னையும் உங்களையும் என்னுடைய செய்ய முடியாதே என்று சொல்லி அந்த இடையன் சொன்ன உடனே அல்லாஹு என்ன செய்தார்கள் தெரியுமா அந்த இடையனையும் அந்த வாங்கி அவனையும் உரிமை அந்த ஆட்டு மந்தை அந்த வாரி அந்த இடையனுக்கு சன்மானமாக சதக்காவாக கொடுத்து விட்டார்கள் அன்புள்ளவர்களே இதுதான் பாருங்கள் அல்லாட்டாக இருக்கிறான் அடிமையாக இருக்கிறான் தக்குவாவுடன் இருந்ததின் காரணமாக அவனுக்கு சொந்த காரணமாக அல்லாஹு ஆக்கிவிட்டான் இதுதான் அன்பு சகோதரர்களே அல்லாஹு நினைப்பு கொடுப்பான் என்பதற்கு உதாரணங்கள் இது போன்ற ஒன்று ரெண்டு சம்பவங்கள் அல்ல எத்தனையோ ஆயிரக்கணக்கான சம்பவங்கள் இருக்கிறது சூழ்நிலை வந்தும் இந்த நேரத்தில் உடம்பில் என்று பயந்து அந்த நேரத்தில் உண்ணாவிட்டாலும் பரவாயில்லை பரவாயில்லை எனக்கு ஒழுங்கான இடமில்லாவிட்டாலும் பரவாயில்லை என்று என்னுடைய அல்லாஹுக்கு முன்னால் நிற்க என்ற அச்சத்திலே ஒரு மனிதன் அந்த பாவத்தை தவிர்ந்து கொண்டால் அல்லாஹ் அவனுக்கு பல விதமான மறைமுகமான விதத்திலே அல்லா ரிஸ்களை கொடுக்கிறான் அன்பு சகோதரர்களே அடுத்ததாக வியாபாரங்களே பரக்கத்துவதற்கு இன்னும் ஒரு முக்கியமான காரணம்தான் நாம் தான தர்மங்கள் செய்வது நல்லவர் நல்ல நல்ல அதாவது நல்ல விடயங்களுக்காக செலவு செய்வது எமது பாதைகளை நமது பணங்களை சொத்துக்களை அல்லாவுடைய பாதைகளே செலவழிப்பது அல்லா விரும்பக்கூடிய விடங்களிலே நமது பொருள்களை நாம் செலவழிக்கிறோம் இந்த நேரத்தில் வெளி ரங்கத்திலே பார்க்கிற நேரத்திலே நமது பணம் குறைவது போன்று தெரிகிறது வெளிரங்கத்திலே பார்க்கும் நேரத்திலே என்னுடைய பணம் அழிந்து போவது போன்று ஒரு தோற்றம் நமக்கு விளங்குகிறது ஆனால் அல்லாஹு சொல்கிறான் பாதையில் நல்ல விஷயங்களுக்காக செலவழிக்கிறார்களே இவர்களுக்கு உதாரணம் ஒரு வித்த போல ஒரு வித்த நாட்டினா அதிலிருந்து பத்து கதிர்கள் வருகிறது ஒவ்வொரு கதிர்கள் ஏழு கதிர்கள் வருகிறது ஒவ்வொரு கதிரிலிருந்தும் ஏ பத்து பத்து வித்துகள் உருவாகின்றன எனவே அங்கு ஒன்று ஒரு வித்தை தான் அவர் நாட்டினார் வித்துகள் இதே போன்று யார் பாதையிலே செலவழிக்கிறார்களோ நல்ல விடயங்களுக்காக தான தர்மங்களுக்காக தான தர்மங்கள் செய்கிறாரோ இவருக்கு ஒன்றுக்கு எழுநூறு மடங்கு என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான் அல்லாவுடைய நிர்ணயம் அல்ல அவ்வளவுதான் அல்லாஹ் கொடுப்பார் என்பதல்ல அல்லாஹ் நாடியவர்களுக்கு அதையும் அதையும் இரட்டிப்பாக்கி கொடுப்பான் என்ற கருத்தை அல்லாஹு சொல்கிறான் சொல்லும் பொழுது நீங்க எந்த நீங்க செலவழிக்கிறீங்களோ அது உங்களுக்கு பகரமாக கிடைக்கும் நீங்க செலவழிக்கிற ஒன்றும் வீணாகி போகாது இல்லாத ஒருவனுக்கு சாப்பிட கொடுத்தீங்க மஸ்ஜித் கட்டுறாங்க மசித் கற்றதுக்கு நீங்க செலவழிச்சீங்க ஒரு ஒரு மதுர கொடுத்தீங்க நல்ல விஷயங்களுக்காக செலவழிக்கிறீங்க கன்னியாகுடையவர்களே இதெல்லாம் அல்லாருடைய பாதையில செலவழிச்சு கூலி கிடைக்கிறது இதெல்லாம் அல்லாறை பாதையில செலவழிச்ச கூலி கிடைக்கிது இதுக்கு அல்லா என்ன சொல்கிறான் தெரியுமா இப்படி எல்லாம் யார் செலவழிக்கிறாரோ இது வீணாகி போகாது மாறா அல்லா அதுக்கு பகரமாக ரிட்டர்ன் அல்லா தந்துதான் தீர்வான் அதுக்கு பகரம் அல்ல தீர்வான் தந்துருவான் அது ஒன்றுக்கு பத்து மடங்கு என்று ஒரு இடத்திலும் ஒன்றுக்கு எழுநூறு மடங்கு இன்னொரு இடத்திலும் ஒன்றுக்கு பன் மடங்கு என்று அல்லாஹு நாடியவர்களுக்கு அதை விட அதிகமாக கொடுப்பேன் என்றும் சொல்லி காட்டுகிறான் அபுரேலா ரவி அல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் புகாரி முஸ்லீமே பதிவு செய்யப்படக்கூடிய சஹீஹான ஹதீஸ் அபிசல்லாம் சொன்னார்கள் அல்லாஹு தாலா என்னத்திலே சொன்னான் அல்லாஹு தாலா என்னிடத்திலே சொன்னான் செலவழிக்கப்படும் நீடயம் நீ எட்டு தேவையை பூர்த்தியாக்கி ரெண்டு ரூபாய் சதக்கா செய்து விட நூறு ரூபாய் தான் இடத்துல இருக்கிறது உனது பக்கத்து வீட்டுக்கு நீ மரக்கறி வாங்கி வீட்டுல இருந்து மரக்கறி வாங்கி கொண்டு வருகிறாய் அந்த நேரத்தில் நீ இருநூத்தி ஐம்பது வாங்கின ஒரு அம்பது கிராம் பக்கத்து சகோதரே வீடு கஷ்டப்பட்டு மக்களுக்கு தான தர்மங்கள் செய்கிறார்களோ இப்படியான விடயங்களுக்காக செலவழிக்கிறார்களோ இப்படியான நல்ல விஷயங்களுக்காக செலவழிக்கிறார்களோ இதுக்கெல்லாம் ஒரு ம கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நல்ல காரியங்களுக்கு கேட்கிறாங்க கஷ்டமாக இருக்குது நாங்க ஒவ்வொரு நாளும் இறச்சி சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம் எங்க ஊரில் ஒரு சில குடும்பங்கள் இருக்குது வருடத்துக்கு ஒரு தடவை தான் சாப்பிடறாங்க மாதத்துக்கு ஒரு தடவை தான் சாப்பிடுறாங்க இந்த நேரத்தில் ஒரு நாளைக்கு நான் சாப்பிடுவது பாட்டிட்டு கொடுப்போமோ என்று நினைச்சா கடத்தவர்கள் எத்தனை எளியவர்கள் இன்னைக்கு தண்ணீர் இல்லாம கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அன்பு சகோதரர்களை இவர்களுக்கு நாங்கள் செலவழிக்க தயங்குகிறோம் செலவழிக்கிறதுக்கு பின் வாங்குகிறோம் ஜக்காத்த நிறைவேற்ற பின் ஆனால் அல்லா சொல்கிறான் இதெல்லாம் செலவழிக்கிற நேரங்கள் சந்தர்ப்பங்கள் அல்லா இவைகளுக்கு நமக்கு திருப்பி தந்து கொண்டிருப்பான் மக்களிடத்தில் இருந்து தூரமானவன் அல்லாஹ் இடத்திலும் அவன் தூரமானவன் அதே நேரத்தில் மிகவும் நெருக்கமானவன் என்று சொன்னார்கள் செலவழிக்கிறோம் இவனை பற்றி நபி சொல்ல நெருக்கமானவன் மக்களிடத்தில் அதே நேரத்தில் விட்டு தூரமானவன் என்ற கருத்தையும் அருமை அதிகமான திருகங்கள் வருகின்ற என்ன செய்தார்கள் இன்று மாலையாக எல்லாத்தையும் சொன்னார்கள் அடிமை நோம்பு பிடிச்சோமே கொஞ்சம் பணத்தை சொல்லி இருந்தா சரி என்று அவங்க சொல்லிட்டு தனக்கு கூட வைக்காம எல்லாத்தையும் செலவழிச்சாங்க செலவழிச்சா என்ன பணம் குறைஞ்சிருமோ என்ன பணத்தில் குறை உண்டாகுமோ இது பயன் காட்டுகிறான் இந்த விஷயத்தோ இதுக்கு முன்ன உங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கு செலவழிக்கும் உங்களுக்கு பாவமான விஷயங்களை தூண்டிக்கொண்டிருக்கிறான் விஷயம் எனவே கட்டுப்படாதீங்க மாறாக நல்ல காரியங்களுக்காக செலவழிங்க செலவழிச்சு எங்களுடைய எங்களுடைய அந்நகோதர்களே பணக்காரர்கள் தான் செலவழிக்க வேண்டும் என்று என்ன இருக்கிறதோ அன்பு சகோதரர்களே இருக்கக்கூடிய தர்மங்கள் செய்வதன் மூலமாக எங்களுக்கு எங்களுடைய வியாபாரங்களில் இந்த அளவுக்கு அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ் அபு அல்ல அறிவிக்கிறார்கள் ஒரு மனிதன் ஒரு பாலை வனத்தில் நடந்து போய் கொண்டிருக்கிறார் அந்த பாலை வனத்தில் நடந்து போய் கொண்டிருக்கிறான் பாலை வனத்தில் நடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது மேகத்துக்கு அதாவது வானத்திலிருந்து ஒரு சத்தம் வருகிறது அந்த சத்தம் எப்படி வந்து தெரியுமா இந்த மனிதனுக்கு ஏ மேகமே ஒரு மேகத்தை பார்த்து சொல்லப்படுகிறது ஏ மேகமே இந்த மனிதனுக்கு இந்த மனிதனுடைய தோட்டத்துக்கு நீ தண்ணீர் குடு என்று சொல்லி ஒரு சத்தம் வருகிறது அந்த சத்தம் வந்ததுக்கு பிறகு அந்த மேகம் ஒரு திசையை நோக்கி போய்கொண்டிருந்தது இந்த மனிதனும் அந்த சத்தத்தை கேட்ட மனிதனும் அந்த அந்த மேகத்துக்கு மேகத்தை பின்தி போய்கொண்டே இருக்கிறார் அந்த மேகம் போய் ஒரு ஒரு தோட்டத்தில் ஒரு விவசாய பூமிக்கு மேலால் சென்று மழையை கொட்ட ஆரம்பித்தது மழை கொட்டாது மழை பொலி ஆரம்பித்தது எந்த அளவுக்கு நிறைய தோட்டம் இருந்ததுக்கு மட்டும் குறிப்பிட்ட ஒரு காணிக்கு மட்டும் அந்த மழை அப்படியே பொழிந்து கொண்டிருக்கிறது இந்த மனிதனுக்கு பெரிய ஆச்சரியம் இந்த மனிதன் அந்த தோட்டத்தில் உள்ளே போகிறான் ஒரு மனிதன் ஒரு மனிதர் என்ன செய்கிறார் தெரியுமா மலை பொ கூடிய மலை தண்ணியை கையிலே ஒரு மம்பட்டியை வைத்துக் கொண்டு அந்த தண்ணீரை திருப்பி கொண்டிருக்கிறார் அவருடைய காணிக்கு மட்டும் அவருடைய தோட்டத்துக்கு மட்டும் பக்கத்தில் அந்த மலை அங்கு பின்னால் இருக்குது அங்கேயும் பெய்யல அக்கம் இருக்குது யாருக்குமே மழை இல்ல இந்த ஒரு மனிதனுக்கு மட்டும் அவருடைய தோட்டத்தில் மட்டும் இந்த மழை பெய்து ஆச்சரியம் கேட்டார் அந்த விவசாயி ஒரு பெயரை சொன்னார் இந்த மனிதர் சொன்னார் எனக்கு அந்த வானத்தில் இருந்து சத்தம் கேட்டுச்சு என்று சொல்லிவிட்டு அந்த மனிதர் கேட்டார் அது விவசாயி கேட்டார் ஏப்பா நீ யாரு நீ எதற்காக என்னுடைய பெயரை விசாரிக்கிறாய் என்று கேட்ட நேரத்தில் இந்த மனிதர் சொல்கிறார் அந்த விவசாயிய பார்த்தேன் ஏ சகோதரரே நான் பாலைவனத்தில் வந்து கொண்டிருந்தேன் அந்த நேரத்தில் உங்களுடைய பேரை சொல்லி இந்த மனிதனுடைய தோட்டத்துக்கு மழை பொழியும்படி மலை தண்ணீர் கொடுக்கும்படி ஒரு சத்தம் உனக்கு வானலோகத்தில் கேட்டேன் அதுக்கு பிறகு அந்த மேகம் அப்படியே வந்தது நானும் அதை பின்தொடர்ந்து வந்தேன் உங்களுடைய தோட்டத்துக்கு மட்டும் மழை பெய்ஞ்சுச்சு என்ன ஆச்சரியம் நீங்க என்ன நன்மையான காரியம் செய்யறீங்க என்று கேட்ட நேரத்தில் அந்த நான் விளைச்சல் அதாவது அதாவது விவசாயம் செய்து அறுவடை செய்கிறேனோ அறுவடை செய்த பிறகு நான் அந்த தானியங்களை மூன்றாக பிரிச்சிருவேன் ஒரு பகுதியை நான் என் குடும்பத்துக்காக எனது மனைவி மக்களுடைய சாப்பாட்டுக்காக வச்சிருவேன் இன்னொரு பகுதியை நான் ஏழை எளியவங்களுக்கு நான் சதற்காலாக கொடுத்திருவேன் மூணில் இன்னொரு பகுதியை நான் விவசாயம் செய்வதற்கு சேமிப்பாக வச்சுக்கொள்வேன் இருந்து என்ன யாரு நல்ல விஷயங்களுக்கு செலவழிக்கிறாரோ எளிய பொருள் ஒரு நாள் அடை மாறாக வளர்ந்து கொண்டு போகும் அது அவர்களுக்கு அல்லா நினைவா உதவியையும் செய்வான் பரக்கத் உண்டாகிறதுக்கு இன்னொரு காரணம் என்ன தெரியுமா அறிவ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உதவி செய்ய குரான படிக்கிறார்களோ யார் ஹதீச படிக்கிறார்களோ இந்த மாணவர்களுக்கு உதவி செய்வதும் என்ற கருத்தை ஹதீசின் மூலமாக பார்க்கிறோம் அவர்களிடத்தில் ரெண்டு சகோதரர்கள் காலத்தில் ரெண்டு சகோதரர்கள் இருந்தார்கள் நானாவும் தம்பியும் இருந்தார்கள் அதில் ஒரு சகோதரன் என்ன தெளிவா செய்வார் அடி எப்ப பார்த்தாலும் நரிசல்ல வந்து தீனுடைய விஷயங்களை படிப்பார் ஹதீச படிச்சு கொண்டிருப்பார் மத்த சகோதரர் எப்பையும் சம்பாதிக்கிற பிசினஸ் பண்ணி கொண்டிருந்தார் ஒரு தடவை அந்த சம்பாதிக்கக்கூடிய சகோதரர் வந்தார் வந்து நபி அலிசலம் அவர்களிடத்துல சொன்னார் யார சூழல்லா நான் என்னோட நான் சம்பாதிச்சு என்னுடைய சகோதரருக்கு செலவழிச்சு கொண்டிருக்கிறேன் அவர் மார்க்க விஷயத்தை படிக்கிறதுக்காக செலவழிச்சு கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி தன்னுடைய சகோதரரை குறை சொன்னார் உடனே அருமை நாயம் சல்லா அலிசல்லிமா சொன்னார்கள் நீ உனக்கு ஸ்க் கிடைக்கிறது உன்னுடைய இந்த சகோதரன் மார்க்க விஷயத்தை படிக்கிறதுக்காக நீ செலவழிக்கிறாயே நீ அவனுக்கு செலவழிக்கிறது காரணமாக எங்க பிள்ளைகள் மதரசாக்கள் ஓத போட்டு இருக்கிறோம் ஆனா வெளியில எத்தனையோ டியூஷனுக்கு நாங்க ஆயிரக்கணக்கில் செலவழிக்கிறோம் ஆனா எங்களுக்கு மாசம் இருநூறு முன்னூறு ரூபா செலவழிக்க நாங்க தயார் இல்ல அன்பு சகோதரர்களே நினைக்கிறோம் விஷயங்கள் செலவழித்து படிக்கிறதுக்கு செலவழிக்கிறது அந்த படிக்கிறானவர்களுக்கு செலவழிக்கிறது இருக்குதே நிச்சயமாக இந்த அடிப்படையாக வச்சு பார்க்கும் பொழுது மார்க்க விஷயங்களை படிக்கக்கூடிய படிக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு எங்களை செலவழிக்கிறது இருக்குதே எங்களுடைய மாராக மாராக அந்த தான் என்ற கருன்ன செலவழிக்கிறது மூலமாக எங்களுக்கு எங்களுக்கு பலவிதமான இது போன்ற எத்தனையோ காரணிகளை காரணங்கள் அல்லாஹு இந்த காரணிகளை எங்களிடத்தில் இருக்கக்கூடிய தொழில் சின்னதாக இருந்தாலும் எங்களுடைய வருமானம் சின்னதாக இருந்தாலும் எங்களுக்கு சிறிய ஒரு அமைப்புல வீடு இருந்தாலும் இப்படியான இந்த விடயங்களை செயல்படுத்துறதுனால அல்லா காலப்போக்குல அல்லா பன்மடங்காக்கி அல்லாஹு தாலா எங்களை தேவை பூர்த்தியாக்கி தருவான் என்பதில் சந்தேகம் இல்ல வல்ல அனைவரையும் முழுமையாக நம்பி செயல்படுத்தக்கூடிய எமது இணையதளமாகிய டபிள்யூ டப்ளியூ டப்ளியூ டாட் தமிழ் பயான்ஸ் டோட் கோம் மூலமாக டவுன்லோட் செய்ய முடியும் வசலாம்